நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் ஆதி தமிழர்கள் இந்தியர்கள் குறிப்பாகவே விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பதில் மிகுந்த பெயர் போனவர்கள் அதுவன்றி தமிழர் மரபில் விருந்து உபசரிக்கக்கூடிய ஒரு முறையினை அந்த காலத்திலேயே திருக்குறளி மூலமாக வள்ளுவர் திருபெருமான் எவ்வாறு உபசரிப்பது என்று நமக்கு பல்வேறு திருக்குறள்களிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் இந்த இடத்திலே நினைத்து பார்க்கும் பொழுது இளையான்குடி அவர்களினுடைய அற்புதமான இந்த உபசரிப்பு அதாவது சிவபெருமானின் அடியவர்களுக்கு செய்யக்கூடிய உணவளிக்கும் இந்த பூஜையை மகேஸ்வர பூஜை என்று அழைப்பார்கள் யாரெல்லாம் அன்னம்பாலிக்க இசைவோடு பல்வேறு அடியார்களை அழைத்து எந்தவித கைமாறும் கருதாமல் உணவளிக்கும் இந்த பெரிய கைங்கரியமே மகேஸ்வர பூஜை என்றழைக்கப்படுகிறது திருமூலர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் படமாடங்கோவில் பகவற்கொன்று இல் நடமாடும் கோவில் நண்பர்கன்றாகா நடமாடும் கோவில் நண்பர்கொன்று இல் படமாடும் கோவில் பகவர்க்குத்தானே என்று குறிப்பிட்டிருப்பார் அப்படியென்றால் பகவான் கருவறையிலே இருக்கின்றார் அவருக்கு நாம் செய்ய செய்யக்கூடிய ஒரு தொண்டு மனிதர்களாகிய மக்களுக்கு போய் சேராது ஆனால் அவரை வணங்க வரும் மக்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு தொண்டு செய்தோமாயின் அந்த தொண்டினையே பகவான் தனக்கு செய்தார்போல் ஏற்றுக்கொள்வார் இதுதான் இந்த திருமூலரனுடைய மந்திரத்தின் பொருள்